ீிாமமூர் சுேந்திரம்ம்ம்ைபாயயணம்ூத்தகம் முனந்திரம் ீங்கயிரம் மேஷி கி வியே ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சந்தமாஸ்ஸி மேவ மாத பித்தமேவே சாா் யமேவிரவிணம் மேவெக ஓ நமோ விதிய சம்பிரதாய வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபியோபரோவாஹமஸ் சபவ சுன சீரியவ தேஜஸ்வினீத்தமஸ் மாவித்விஷாவம் நமோ வைவஸ்வத்தாய மிருத்தியவே பிரம்மவித்யாச்சாரியாய நச்சிக்கேதேச்ச கட்டோபனிஷத் ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வல்லி நிறைவு செய்துவிட்டோம் இப்போ இதுவரைக்கும் அஞ்சு வள்ளி படிச்சிருக்கோம் முதல் வள்ளி சிஷ்யனுடைய தகுதியையும் குருவினுடைய சிறப்பையும் உபதேசம் பண்ணியது ரெண்டாவது வள்ளி பெரும்பாலும் இந்த ஞானத்தினுடைய பெருமையை சொல்லியது ஞானத்தையும் உபதேசம் செய்தது ஆத்ம மகிமையையும் ஆத்ம உபதேசித்தது மூன்றாவது வள்ளி நம்ம தொடங்கி இந்த சாத்துர் மாஸ்திரை அதை தான் நம்ம பார்த்தோம் மூன்றாவது வழியில் ஆத்ம தத்துவம் மேலும் விளக்கப்பட்டது ரித்தம் பிபந்தௌ ஆரம்பித்தோம் நம்ம ஆக ஆத்ம தத்துவமானது தேர் உதாகரணம் தேர் பயணம் இந்த உதாரணத்தின் மூலம் ஆத்ம தத்துவம் உபதேசிக்கப்பட்டு ஆத்ம ஜியானத்தினுடைய பிரயோஜனத்தையும் சொன்னார் பிறகு இரண்டாவது அத்தியாயம் முதல் வள்ளியில் ஆத்ம ஜானத்தை பெறுவதற்கு இடைஞ்சல் புறநோக்கு என்று சொல்லி ஆத்மஸ்வரூபத்தை புரிந்து கொள்வதற்கான வழிமுறைகளை எல்லாம் சொல்லி பூர்த்தி பண்ணினர் முடிக்கிறபோது ஆத்மா பல அல்ல ஒன்று என்கிற கருத்தை சொன்னார் அதை திரும்பவும் இந்த ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வள்ளியில் அது அழுத்தமாக சொன்னார் இந்த பதினோரு வாயில் உள்ள இந்த பட்டணத்திலே தலைவனாக ஆத்மா வீற்றிருக்கிறது என்று சொல்லி இந்த உடலிற்குள் மட்டுமல்ல எல்லா பொருள்களுக்குள்ளும் அந்த தத்துவம்தான் இருக்கிறது என்று உபதேசம் பண்ணினார் ஆக தேக வத்திரிக ஜீவ வத்திரிக்த பிரம்மாத்ம தத்துவம் உபதேசிக்கப்பட்டது உடலுக்கு வேறான உயிருக்கு வேறான எங்கும் நீக்கமர நிறைந்த உணர்வு தத்துவம் நன்கு உணர்த்தப்பட்டது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் முக்கியமா ஆத்ம ஏகத்துவம் நன்றாகவே உபதேசம் பண்ணப்பட்டது அது ஸ்வயம்பிரகாசம் அது நன்றாகவே விளங்குகிறது பக்குவப்பட்ட புத்திக்கு அது நன்றாகவே தெளிவாகவே விளங்குகிறது என்று சொல்லி நிறைவு செய்து விட்டார் அது பார்த்துட்டோம் இனி மேலும் திரும்பவும் இந்த தத்துவத்தை விளக்குவதற்கு பலவிதமான உபாயங்களை உபதேசிக்கிறார் மந்திரங்களை பார்க்க போகிறோம் ஆக இந்த வள்ளி முடியப் போகிறது கடோபனிஷத்தினுடைய கடைசி வள்ளி இந்த வள்ளியில் மந்திரங்கள் பதினெட்டு இருக்குது ஏற்கனவே நம்ம கேட்டதுனால கொஞ்சம் விரைவாகவே இதை முடிச்சுவிடலாம் திரும்பவும் தத்துவத்தை பல கோணங்களில் உபதேசம் பண்ணுறார் பார்க்கலாம் முதல் மந்திரம் இந்த சம்சாரவக்ஷ காரணத்தை உபதேசம் பண்ணுகிறது பகவத்கீதையில் பதினஞ்சாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துக்கு இதுதான் மூலம் இதே மாதிரி மந்திரங்கள் ருக்வேதத்திலையும் இருக்குது எஜுர்வேதத்துலையும் இருக்குது ஆனால் இந்த தைத்திரிய சாக்கைகள்லையும் இருக்குது இந்த இந்த இடத்துல அந்த மந்திரம் அப்படி தான் வருகிறது பகவத்கீதையில் எப்படி பதினஞ்சாவது அத்தியாயத்தில் முதல்ல ஊர்த மூலமவாக ஷாகம்னு சொல்லப்படுகிறதோ அதே கருத்து தான் இங்கேயும் ஆரம்பிக்கிறது பார்க்கலாம் மந்திரத்தை படிச்சுட்டு அர்த்தம் பார்க்கலாம் ஊர்தூலோவாக சனா துக்கம் தமியத்தை தமிழ்லோக்கி ததுநாத் கஷன ஊர்வமூலோ வாக்க ஏஷோஸ்வசன்துக்கம் திரம்தமியோக்கே ததுநாத் கஷன இந்த ததேவம் தத்பிரமெல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஊர்வமூலோ வாக்ஷாஷோஸ்வத்தனாத்தன அதுதான் புதுஷ் இதுக்கு முதல்வல்லியில எட்டாவது மந்திரம் எயேஷு சுப்ஷு ஜாக்கி காமம் காமம் புருஷோ நர்மிமாணா ததே சுக்கரம் ததுபிரம ததேவாச்சியே தமின் லோக்கஸ்ஸே தது நாத்தியேதி கஷன ஆகையினால் இன்னொரு பகுதிக்கு அர்த்தம் பார்த்துருக்கோங்கிறது ஞாபகம் இருக்கணும் ஆதிசங்கரர் இந்த மந்திரத்துக்கு ரொம்ப விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணுறார் ஏஷஹா சனாதனஹா அஸ்வத்தஹா இந்த அரச மரம் எப்பொழுதும் இருக்கிறது காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அரசமமரம் அந்த அரசமரம் ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னு சொன்ன திடீர்னு என்ன எதுக்கு இது சொல்றேன் காரணம் என்ன திடீர்னு இந்த அரச மரம் ரொம்ப நாளா இருக்கு சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு இந்த அரச ரொம்ப நாளாக இருக்குன்னா எப்படி புரியறது அப்படின்னா ஏஷகா அஸ்வத்தா சனாத்தனாத்தரசமரம் அஸ்வத்தம்னா அரசமரம் சாதாரணமாக அஸ்வத்த சப்தத்துக்கு அரசமரம் தான் அஸ்வத்த சர்வ விரக்ஷானாம் கீதையில் பகவான் சொல்கிறார் மரங்களுள் நான் அரசமரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது அதுக்கு சம்ஸ்கிருதத்திலே இன்னொரு பேர் ராஜவிரா மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய விரக்ஷ ராஜாய தே நம சம்ஸ்கிருதத்தில் ராஜவிருஷ்ஷம் தமிழில் அரசமரம் ரெண்டும் ஒன்று தானே ராஜா அப்படிங்கிறது இங்கே அரசன் இங்கே அரச மரத்தை சொல்கிறது உலகத்தில் நம்ம வந்து இது மரத்தை பார்க்குறபோது அதுக்கு வேர் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் வேறு இல்லாமல் மரம் கிடையாது அப்போ தான் மரத்துக்கு ஆதாரம் வேறு கண்ணுக்கு தெரியுமோ கண்ணுக்கு தெரியாது வேறு கண்ணுக்கு தெரியாது ஆனால் மரத்துக்கு அது ஜீவன் அதில் வேறு ஆணி வேர் வேறு ஷல்லி வேர் வேறு நேர ஒரு வேர் போகும் பெரிசு அதுக்கு பேர் ஆணி வேர்னு பேர் மற்ற வேர்லாம் அப்படி இப்படி அங்கே பறந்து நிறைய வேறுகள்லாம் இருக்கும் இந்த பைப்புக்காக குழி தோன்றாங்க அங்கங்கே வேர் நிறைய தெரியுது அதெல்லாம் ஷல்லி வேர் நிறைய இருக்கும் நம்ம ஒரு போஸ்ட் உணனும்னா எவ்வளோ காங்கிரீட்டுலாம் போட வேண்டியிருக்கு ஆனால் பகவானோட சிருஷ்டியில் அது அப்படியே ஒரு சின்ன ஒரு மரத்தை அப்படி வச்சு விட்டா அம்மா நம்ம ஒரு குழியை தோண்டி வச்சுட்டு கொஞ்சம் உரத்தை போட்டு ஜலத்தை விட்டாச்சுன்னா அது அழகாக ஸ்ட்ராங்காக நிற்கிறது எல்லாம் நினச்சி பார்க்கணும் நம்ம ஒரு போஸ்ட் ஊனணும்னா அதுக்கு கீழே குழியை பெருசாக தோண்டி அதுக்கு காங்கிரீட் எல்லாம் போட்டு அப்புறம் வந்து சில சமயம் ரெண்டு பக்கம் இழுத்து பிடிச்சி கம்பியை வேற கட்ட வேண்டியிருக்கு இத்தனை பண்ணி அதுக்கப்புறம் அது ஏதோ பிரச்சனை இருக்குது அது இத்தனை வருஷத்துக்கு தான் இருக்கும்பான் மரமெல்லாம் எப்படி தானாக பகவான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா தான் தெரியும் ஆக இந்த மரம் வந்து கண்ணுக்கு தெரியறது மரம் வந்து ரொம்ப பறவை நடுவில் பெரிய இப்படி ஒரு மரம் நடுமரம் போயிருக்கு அதுக்கப்புறம் களைகள்லாம் நிறைய பரவி இருக்குது அதில் ஏழைகள்லாம் நிறைய இருக்குது புஷ்பங்கள்லாம் இருக்குது அதில் பழங்கள் இருக்குது பக்ஷிகள் இருக்குது இதையே மனசில் பார்க்குறாங்க சாஸ்திரத்தில் பார்த்தா விவேகச் சுடாமல் ஒரு ஸ்லோகமே இருக்குது ரொம்ப அழகாக பீஜம் சம்ஸ்மிருதி பூமிஜஸ்ய து தமஹா தேகாத்மதீரங்குரா ராக பல்லவம் அம்பு கர்ம तु वपु ஸ்கந்தா அசவ சாட்சிகா இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது இந்த விரக்ஷத்தை பார்த்து விரக்ஷத்துக்கு மூலம் இல்லாமல் விரக்ஷம் வேர் இல்லாமல் மரம் இல்லை இதான் விஷயம் வேறு இல்லாமல் மரம் இல்லை மரம் கண்ணுக்கு தெரியறது வேறு கண்ணுக்கு தெரியறது இல்லை அது மாதிரி இந்த உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியறது இந்த உலகத்துக்கு காரணம் கண்ணுக்கு தெரியல இந்த படைப்பு நமக்கு அனுபவத்தில் இருக்குது ஆனால் படைப்புக்கு காரணம் கண்ணுக்கு தெரியலை கருத்துக்கும் எட்டலை ஆனால் கண்ணுக்கும் தெரியலை கருத்துக்கும் எட்டலைன்னா இல்லைன்னு சொல்லிட முடியுமா எப்படி வரும் இவ்வளவு பெரிய சிருஷ்டி கிரமம் ஆர்டர் எப்படி இருக்கு இந்த பிரபஞ்சுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு தத்துவம் இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு இயங்குறதுன்னு தெரியுது இந்த சரீரத்துக்குள்ள ஏதோ ஒரு தத்துவம் இருக்கிறது ஒரு வஸ்து இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு இயங்கின் அது மாதிரி இந்த பிரபஞ்சமே ஒரு சரீரமாக சொல்லப்பட்டு அந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக ஒரு தத்துவம் இருக்கத்தான் வேணும் குத ஆஜாத்தா குத இயம் விசுஷி என்று ருகுவேத நாசதீய சுக்தம் கேட்கிறது குத ஆஜாத்தா குத இயம் விசுஷி இந்த சிருஷ்டியானது எதனிடமிருந்து வந்தது எதோ பாயந்தே ஏ ந ஜாத்தா ஜீவந்தி எத் பிரயந்தியபிசம்விசந்தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மேதி இன்னொரு பகுதி சொல்கிறது எதனிடமிருந்து இந்த பிரபஞ்சமெல்லாம் தோன்றியிருக்கோ எதனிடம் இந்த பிரபஞ்சம் நிலை பெற்றிருக்கிறதோ எதனிடம் இந்த பிரபஞ்சம் ஒடுங்குகிறதோ அதுவே மெய்ப்பொருள் அது பரபிரம்மம் நம்முடைய மனசுக்கே ரூபம் தெரியலை நான்கிறதுக்கே ரூபம் தெரியல உடம்பு தெரிகிறது இந்த உடம்பும் என்னால் இந்த உடம்பே என்னால் முழுசா என்னால் ஃபுல்லாக பார்த்துட முடியுமா முதுக பார்க்கவே முடியலையே ஏன் முதுகை என்ன பண்ணாலும் பார்க்க முடியாது அதுக்கு என்ன ஸ்பெஷலாக யோகா அப்படி இல்லாம் கழுத்து கழுத்து திருப்பி இப்படி பின்னாடி அப்படி டக்குன்னு கொண்டு போயிட முடியுமா ஏன் முதுகை டோட்டலாக பார்த்துட முடியுமா என்ன யோகாசனம் பண்ணாலும் முதுக பார்க்கவே முடியாது அதுக்காக எனக்கு முதுகு இல்லைன்னு சொல்ல முடியுமா என் முதுகே என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது அப்போ வந்து என்னென்னா சித்த இந்த பக்கம் கண்ணாடி அந்த பக்கம் கண்ணாடி வச்சு இப்படி கொஞ்சம் பார்த்து இப்படி கொஞ்சம் பார்க்கணும் என்ன பண்ண முடியும் அப்பவும் கம்ப்ளீட்டாக பார்க்க முடியாது ஃபுல் ஃபார்மில் என் முதுக நீங்கள் பார்க்கலாம் உங்கள் முதுக நீங்கள் பார்க்க முடியாது அதாவது இன்னொருத்தர் முதுகையும் சரீரத்தையும் நம்ம பார்க்கலாம் ஆனால் நம்ம சரீரத்தையும் நம்மளால் முழுக்க பார்க்க முடியாது ஆனால் நம்ம சரீரம் இருக்குங்கிறதுக்கு என்ன குரூஃப்னா நான் தான் ப்ரூஃப் ஆனா பார்க்காம இருக்குங்கிறீ என்ன இருக்கேங்கிறியே அப்படின்னா விரும்பல ஆக இந்த இவ்வளவு பெரிய சிருஷ்டி மனசாபி அச்சிந்த ரச்சனா ரூபங்கிற சங்கராஜர் வார்த்தைக்கே மனசுல கற்பனை கூட பண்ண முடியல இந்த பிரபஞ்சத்தை பார்த்து இதோட சிருஷ்டியை பார்த்து அண்டவெளியின் உண்டை புறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரை விரிந்தன அப்படின்னு மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியில் சொல்றார் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் எதுனா பிரம்மாண்டம்ங்கிறோம் அண்டம் பிரம்மாண்டம் அண்டம்னா என்னன்னா பதினாலு லோக்கங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம் அது மாதிரி பதினாலு லோகங்கள் மாதிரி எத்தனையோ பதினாலு லோகங்கள் இருக்கு அதனால தான் அதுக்கு பேர் பிரம்மாண்டம்னு பேர் பிரம்மாண்டம் இந்த உடம்புக்கு பேர் பிண்டாண்டம் இதுக்குள்ளேயும் எல்லாம் இருக்கு இதுக்குள்ளேயும் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் இந்த உடம்புக்குள்ளேயும் இருக்கு இது காஸ்மிக் பாடி இது வந்து இண்டிவிஜுவல் தனித்த எஷ்டி சரீரம் இவ்வளோ பெரிய சரீரம் இருக்குது பிரபஞ்சம் இருக்கு சகசிரஷ புருஷா பாதோசிய விஷ்வாபூத்தான த்ரிதம்திவி த் பாருஷா பாதோ சேவாத் புன தியாக்கிரமத்து ஆகையினால இது மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியணும் அர்த்தம் தெரியல ரசிக்க முடியாது திருஷ்டரம்பிக்கிற போதே சகசிர சேருஷா புருஷா சஹசிரம்னா ஆயிரம் அர்த்தம் இல்லை கவுண்ட்ல அர்த்தம் எண்ணற்ற அர்த்தம் ஆகையினால அசங்கி வேதமே அழகா சொல்றது அசங்கியா தா சஹ்ராணி அந்த பதத்திலே இருக்கு பாருங்க சஹசிரம் அப்படிங்கிற கவுண்ட்லஸ் இன்ஃபினிட் வேண்டாம் கவுண்ட்லஸ்ன்னு வச்சுக்கோ எண்ணற்ற முடிவில்லாத போயிண்டே இருக்குது இதுக்கு ஏதோ மூலம் இருக்குது அதுதான் இங்கே உபநிஷ சொல்ல போகிறது இந்த இடத்துல ஏஷா அஸ்வத்தா சனாத்தனா அவாக்சாக்கா ஊர்த்வ மூலகா காரணம் மேலானது மூலம்னா என்னது காரணம் ஊர்தம்னா சிறந்தது மேலானது உயர்ந்தது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதது புலப்படாதது சாதாரண சிற்றறிவுக்கு புலப்படாதது நன்கு பக்குவப்பட்டு ஆராய்கின்றவர்களுக்கே விளங்குவது எண்ணுதற்கு எட்டா அப்படின்னா அப்புறம் எழிலார்னா அதில் என்ன எழிலார் எண்ணுதற்கு எட்டாது எண்ணுதற்கு எட்டுதல் இருக்கிற எழிலே புரிய மாட்டேங்கிறது எண்ணுதற்கு எட்டா எழிலார்ன்னா அது அவர் அவருக்கு சொத்தோன்றது மாணிக்கவாச்சியர் சொல்கிறார் எண்ணுதற்கு எட்டா எழிலார் அப்படிங்குற அது என்ன ஃபார்ம் ஆகுது ஃபார்ம் தானே என்ன முடியும் இப்போ வந்து நான் மைண்டை ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லலாம் மைண்டை ஃபீல் பண்ணுறேன் பாடியை ஃபீல் பண்ணுற பாடி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இது விசிபிள் மைண்டு விசிபிளாக எல்லாேருக்கும் என்னோடய மைண்டு எனக்கு விசிபிளாக ஃபீல் பண்ண முடியுமா இப்போ வந்து விசிபிள்னா என்ன இந்திரியங்களுக்கு விஷயமா இருக்குது கண்ணுக்கு புலப்படும் இந்த உடம்பு கண்ணுக்கு புலப்படுறது இந்த உடம்புல கையை தட்டினா சத்தம் கேட்குறது மோந்து பார்த்தா வாசனையாக இருக்குது இந்த கையத்தும் இது பண்ணுறோம் கை கண்ணுக்கு தெரியறது கையோட தோல் நிறமெல்லாம் தெரியுறது இதை இப்படி சொடைக்கினா இது சத்தம் ஏதோ வருது சப்தம் இருக்கு இது வந்து இதில் என்ன இருக்குது ரூபம் இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் இருக்கு இதில் மைண்ட் என்ன பண்ணுறது மனசு நிறம் என்ன மனசுக்கு நிறம் என்ன மனசின் ஒலி என்ன மனதின் சுவை என்ன மனசை தொட்டு பார்க்க முடியுமா என் மனசை தொட்டுப்பா என் நெஞ்ச தொட்டுப்பாருன்னு சொல்லலாம் ஓ நெஞ்சை தொட்டுப்பாருன்னு சொல்லலாம் நெஞ்சை தான் தொட முடியும் முடியும் மனசை எங்கே தொட முடியும் யூ ஆர் டச் அதெல்லாம் வந்து பாஷை தான் அது டாக்டரை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுற வேணால் தொற்றுப்பார்க்க மனசுக்கு வந்து அது வந்து நிறமற்றது ஒலியேற்றது மனசையே இதெல்லாம் இல்லை ஆனால் மனசு இருக்குதுன்னு சொல்வீங்களா இல்லைன்னு சொல்லுவீங்களாண்ணா இருக்குண்ணா இருக்குன்னா காட்டு பார்ப்போன்னா காட்டுன்னா என்ன பண்ணுறது ஏதாவது தேங்காய் பழத்தை கொண்டு காமிக்க வேண்டியான் பார்த்தீங்களா மனசு இருக்கிறதுனால உங்களுக்கு பழம் கொடுத்தேன் அப்படின்னா சொல்லலாம் நானும் வீபூதி கொடுத்தேன் கொடுக்கலாம் மனசு இருக்குங்கிறதுனால தான் பண்ணோன்னா வீபூதி கொடுத்தேன்னு சொல்லு இப்போ மனசு இருக்குங்கிறதையே மனசை உணர முடியும் சரி மனசை வந்து உணர்கிற மாதிரி உணர்வை உணர முடியுமா மனசு உணரப்படும் பொருள் உணர்வை உணர முடிய இருக்கட்டும் இதெல்லாம் வேறு விஷயம் எதுக்கு சொல்கிறோம்னா இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா ஏஷகானா பிரத்யக்ஷம் அபரோக்ஷம் நம்மால ஏஷகான திஸ் அஸ்வத்தா இந்த அரசமரம் அப்படின்னா இந்த இடத்துல அரச வாழ்க்கை நமது இந்த படைப்பு சிருஷ்டி அரசமரம்ங்கிறது படைப்பு இந்த கிரியேஷன் இந்த படைப்புக்கு தான் பேர் அஸ்வத்தம் ஏன் இதுக்கு அஸ்வத்தம்னு பேர் வச்சாங்கன்னா காலம்புற இருந்த மாதிரி மத்தியானம் இருக்காது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இருக்காது இப்போ இருக்கிற மாதிரி இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு இருக்க போகிறதில்லை வர்ணிக்க போகிறார் அதெல்லாம் சங்கராச்சாரியோட வர்ணனையே நான் படிக்க போகிறேன் பிரம்மாண்டமான வர்ணனை இந்த வாழ்க்கை அவர் வர்ணிக்கிற வர்ணனையை பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு ஆசிரமத்தை விட்டு போகத் தோணுமான்னு பார்க்கலாம் இந்த அஸ்வத்தம்னு ஏன் பேருன்னா ஸ்வஹா ந திஷ்டதி இஸ்வத்த அநியத ஸ்வபாவா ஓரொரு க்ஷணமும் சேஞ்ச் ஆகின்றே இருக்கு இந்த உலக வாழ்க்கை மாறுகின்ற இந்த படைப்பு ஓயாது மாற்றங்களை கொண்டிருக்கிற படைப்பு சூலமான சேஞ்ச் சூக்ஷ்மமான சேஞ்ச் அதிசூக்மமான மாற்றங்கள் நுண்மையான மாற்றங்கள் மிக நுண்மையான மாற்றங்கள் நுண்மையான மாற்றங்கள் பரு அளவில் மாற்றங்கள் இன்னைக்கு காலம்புற பூக்கிறது சாயங்காலம் பூ காணாம போயிடுறது தினம் அந்த செடியை வச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி தான் அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குரோவாகிறது எவ்வளவோ அது எவ்வளோ வே உள்ளுக்குள்ளே வேகமாக தெரியாது கர்ப்பத்தில் இருக்கிற சிசு எப்படி வளர்கிறது ஆகையினால சேஞ்ச் ஆயிண்டே இருக்குதுன்னு அர்த்தம் அஸ்வத்தம்னா இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இருக்காதுன்னு அர்த்தம் ஓயாது மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த உலக வாழ்க்கை ஓயாது மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கை மாறாத காரணத்தை உடையது அதான் கருத்து மாறாத காரணத்தை உடையது போயாது மாறிக்கொண்டிருக்கிற உடலுக்கும் உள்ளத்திற்கும் சாட்சியாக நான் இருப்பதை போல நமக்கே நிறைய மறந்து போயிடுறது திடீர்னு ஞாபகத்துக்கு வருது இந்த உடம்பு என்னென்னா எவ்வளோலாம் மாறியிருக்கு அம்மாவயத்துக்குள்ளேயே எத்தனை மாற்றங்கள் அடைஞ்சிது இந்த உடம்பு அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் நாளொரு புழுதொரு வண்ணமும் எத்தனை மாற்றங்கள் அடைஞ்சு இன்றைக்கி இந்த கதியில் இருக்குது நாளைக்கு இன்னும் என்ன கதிலாம் அடைய போகிறது அப்படித்தானே அதை வந்து பால்யே எவ்வனே கௌமாரே வார்த்தகேச்ச அதனால வந்து இருத்தல் பிறத்தல் வளர்தல் மாறுதல் தேய்தல் மாய்தல் இத்தனை சேஞ்சு இருக்குது ஷட்பாவம் ஆறு வகையான விகாரத்தை உடையதாக இந்த சரீரம் இருக்குது மனசோட விகாரங்களை வர்ணிக்கவா முடியும் மாறிக்கிண்டே மாற்றமே வடிவெடுத்த இவ்வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் மாற்றமே வடிவான இவ் உலக வாழ்க்கை தொடர்ந்து இருக்கிறது எப்பொழுதும் இந்த மாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது மாறுவது என்பது மாறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது சனாதனஹா அஸ்வத்தா நாம பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த படைப்பு ஓயாது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்றும் இந்த படைப்பு இருந்து கொண்டிருக்கிறது அதனால என்ன சொல்கிறாங்க வந்து சொல்கிறாங்கல்ல இங்கிலீஷில் சொல்றாங்க மேட்டர் நெய்தர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட் இந்த மேட்டர் வந்து கிரியேட்டும் பண்ணலை டிஸ்ட்ராயும் பண்ணல ஆனால் மேட்டர் பிகம்ஸ் எனர்ஜி எனர்ஜி பிகம்ஸ் மேட்டர் கழுதானே எனர்ஜியும் மேட்டரும் மாறிண்டே தானே இருக்குங்கிறாங்க இது மாறுறது அது மாறுறது சொல்லிகிட்டே சரிதானே தப்பா ஆ அப்போ இது வந்து ஒரேடியாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது சயின்ஸ் முழுக்க இதில் இருக்குது இதெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது மேட்ரு எனர்ஜிக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்குது கான்ஷியஸ்னஸ்ஸை பற்றி டாப்பிக்க தொடங்கிறதே இல்லை ஏன்னா அது அதுக்கு ஸ்தானமே தெரியல கான்ஷியஸ்னஸ் சைத்தன்யத்தை பற்றி அவங்களால அது எங்கே இருக்குதுன்னு எப்படி சொல்கிறது அதுக்கு ஃபார்ம்லெஸ் கலர்லெஸ் நம்ம வேத உபனேஷத்தை வச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் உபநிஷத்தை வந்து ஒத்துக்க முடியாதுன்னா உன்னை நீ ஒத்துக்கிறதுக்கு என்ன வேணும் என்ன நான் ஒத்துக்கிறதுக்கு என்ன வேணும் என்ன நான் ஒத்துக்கிறதுக்கு சயின்ஸ் வேணுமா என்ன நான் ஒத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன்னு நான் என்ன ஒத்துக்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன வேணும் அப்போ யாரையும் கான்ஷியஸ் ஆர் நாட்டுனா கான்சியஸாக தான் இருக்கேன் அப்போ நீ கான்ஷியஸ்னஸ் நீ தானே பண்ணா அது லொக்கேட் பண்ணணும்னா ஒரு நாளும் பண்ண முடியாது அது லொக்கேட் பண்ண முடியாது அது பர்டிகுலர் ஏரியாவில் இருந்தால் தானே சரி ஆஹா ஏஷா அஸ்வத்தா சனாதனா அஸ்வத்தா இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் சம்சாரவ்ஷா கீதையில் பகவான் சொல்கிறார் ஊர்தூலமாக்ஷா அஸ்வத்தம் பிராகு அவ்வயம் அங்கே அவ்வயம் இங்கே சனாதனாக போட்டு पर्णानि अंग ய பண்ண விோர்வம் பிரசத்தா அங்க வித்தாரமா வர்ணிக்கப்பட்டுஷயிரூலீ மனுஷமசே தோப்தோ நாதிர்நி அஸ்வத்தமேனம் வச்சிருக்கு அப்படியே சூரிய நமஸ்காரத்துல வருது ஊர்தூலமாக்கம் நசாத்து ஜனஸ்ரத் மருத்மா இதில் நம்பிக்கை வைக்காதேங்குது நச ஜஜாது ஜனஸ்ரத் கொஞ்சம் கூட இந்த சிருஷ்டியை ஒத்துக்காதே நம்பாதேங்கிறது வேதம் ஜனஸ்ரத் மிருத்துர் மாமாரி திஹி ஹசிதகும் கீதம் வீணாபணவலாசிதம் இந்த படைப்பை இப்படி சொல்றது மிருதஞ்சீவஞ்ச யத் நமக்கே இந்த சாதுர் இத்தனை நாள் கேம்ப்ல எத்தனை இமோஷன்ஸு அதுதான் சொல்றது மிருத்த ஜீவஞ்ச அங்காஸ்வி அத்திருஷ்ருஷியே மிூச்சரன் புத்தோ நவ்யா வை தே அச்சேத்தயேத்தன சதம் மணிமவிந்த சோனங்குலிவோவ் பிரச்சோ அச நைத்திம் விதி நகரம் பிரவிஷேத் எதி பிரவிஷேத் தத் சம்பவ சிரதம் இது மந்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் சொன்னால் பெருசுது சூரிய நமஸ்காரம் தைத்ரியா தைத்திரியோ உபநிஷத்து வந்து ஏழாவது சாப்டர் இது ஃபஸ்ட்டு சாப்டர் சம்சாரவக்ஷ வர்ணனை இந்த வாழ்க்கை சம்சாரம் இந்த சம்சாரவக்ஷம்னா என்ன இந்த படைப்பு இந்த படைப்பினுடைய வர்ணனை இந்த வாழ்க்கை நம்ம அனுபவிக்கிற வாழ்க்கையை வர்ணனை பண்ணுறதுக்கு நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் தினந்தோறும் எழுந்திருக்கிறோம் தினந்தோறும் தூங்குறோம் ஒரு ஒரு நாளும் போயிண்ட்டே இருக்கு ஆதித்திய கதாதைரஹர்த்தீவி அதாவது சூரியன் தினம் உதிக்கிறான் சூரியன் தினமே ரஜினி சாம்பிரா சிசிரவசந்தோ புனராஜாத்தால கிரீடத்து ஆயு தாப்பி ஆஷா வாயு தினமும் காலையிலையும் சாயங்காலம் வந்துட்டு போயிட்டே இருக்கான் தினமபி ரஜினி ரஜினின்னா ராத்திரி ஏதோ நடிகர் பேர் இல்லை தினமபி ரஜினி அந்த ரஜினிங்கிறத வந்து ரஜினின்னு அது ரஜினி ரஜினின்னு சொன்னால் நைட்டுன்னு அர்த்தம் ரஜினி காந்தகானு அர்த்தம் சூர் பேர் ரஜினின்னா நைட்டு காந்தகான்னா ஹஸ்பண்ட் இரவுங்கிறது பெண் நிஷா ராத்திரிங்கிற சப்தம் பெண்பால் சந்திரன் வந்து சந்திரஹா ஆண்பால் அப்படிலாம் கற்பனை பண்ணியிருக்காங்க ஆகாசம் வந்து கணவனாம் ஜாயா பூமி பதிர்வியோமா இதனால யார் வந்தான் ப்ரகஸ்பதியா புத்ரோ பிருகஸ்பதி ருத்ரஹா இப்படிலாம் வேதங்களோட வர்ணனை எல்லாம் கேட்டா ஆச்சரியமா எதுக்கு சொல்கிறோம் ரஜினி சாயம் பிராத்தா தினமபி ரஜினி சாயம் பிராத்தா காலம்பரியும் சாயங்காலம் வந்துட்டு போயிட்டே இருக்குப்பா சிசிர வசந்தவ் அதான் சிசிரம்னா சிசிர ருத்து பனிக்காலம் வந்துட்டு இருக்குது வசந்த காலம் வந்துன்னு போயின்ண்டே இருக்குது காலஹா கிரீடதி காலமானது விளையாடிக்கொண்டே இருக்கிறது ஆயு கெச்சதி ஆயுசு போயின்ண்டே இருக்குது வயசு கூடிகிட்டே இருக்குது ஆயுசு குறைஞ்சிகிட்டே இருக்குங்கிறான் ஆ என்ன காலக்கிரீடது கச்சத்தியாயு அப்பவும் ஆசை விட்டுதான்னா எங்கே இன்ட்ரெஸ்ட்டு கூட கொடுப்பான்னு பார்த்துன்னு இருக்கோம் என்ன பண்ணுறது இருக்கிற இன்ட்ரெஸ்டில் நமக்கு திருப்தி வரலை இன்ட்ரெஸ்ட்டு கூட கொடுக்குறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு அதனால் இதை எடுத்து பரவாயில்ல இதை உடச்சி போட்டாலும் பரவாயில்ல அங்கே கூட கிடைக்கும்னு போட்டால் அவன்கிட்ட வாங்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான் ஒரு மாதத்தில் மாற்றிவிட்றான் கவுர்மெண்ட் ஆர்டர் சார் மாற்றிட்டோன்றான் நடக்கிறது இன்னொரு ஸ்லோகம் ஆதித்ய ரஹ ரஹஹா சூரியன் வந்து தினம் காரமரையும் சாயங்கரம் வந்துட்டு போயிட்டு இருக்கான் சம்க்ஷீய ஜீவிதம் பர்தரியோட ஸ்லோகம் முதல்ல சொன்னது சங்கராச்சாரிய பஜகோவிந்தம் சம்ஷீயத்தை ஜீவிதம் வாழ்க்கை கழிஞ்சிட்டே இருக்கு வியாபார்பு காரிய பாரகுருபி பிஸியோ பிஸி காலோபி நே டைம் போகிறதே தெரியலையாம் நம்ம முன்னாலே நிறைய பேர் செத்து போயிட்டுருக்கான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கான் நமக்கு என்ன போகிறது தெரியாது அஹா திருஷ்டுவா ஜென்ம ஜரா விபத்தி மரணம் பிறக்கிறான் வயசாகிறது அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகிறான் செத்து போகிறான் திருஷ்டுவா ஜென்ம ஜரா விபத்தி மரணம் அதை பார்த்தாவது நமக்கு வந்து வைராக்கியம் வர வேண்டாமான்னு கேட்குறார் அவர் இந்த ஸ்லோகத்தில் வைராக்கியம் வந்துடும் நமக்கு போர் இந்த ஸ்லோகம் எல்லாம் வரமாட்டேங்கிறது பீத்வா மோகமையும் இந்த உலகத்தில் இந்த மெட்டீரியலிசம் எப்ப பார்த்தாலும் பணம் பதவி புகழை பத்தியே பேசிட்டு இருக்கான் பீத்வா அந்த கள்ள குடிச்சிருக்கானா இந்த பணமோகம் பதவி மோகம் புகழ் மோகம அந்த மோகம் இந்த மோகம் எல்லாம் வந்து பீத்வா மோகமையும் பிரமாத மதிராம் ஏதாவது பெரியவங்க சொன்னால் அதை நெக்லெக்ட் பண்ணுறது அதை வந்து அது கள்ளுங்கிறது இந்த கவனக் குறவுங்கிற கள்ள குடிச்சு பீத்வா நல்லா இந்த உலக வாழ்க்கை உண்மைன்னு நம்பி எண்ணமாகிய கள்ள குடிச்சு உண்மத்த பூதம் ஜகத்து பைத்தியம் பிடிச்சு அலைகிறது இந்த உலகம்னுட்டு உலகமே பைத்தியக்கார ஆஸ்பத்திரி பலவிதமான பைத்தியங்கள் நம்ம ஒரு பைத்தியம்னு சொல்கிறான் இல்லையா நம்மளும் பைத்தியந்தான் நல்ல பைத்தியமாக வச்சுப்போம் வித்யா மாயா பைத்தியம் ஆகா இந்த அஸ்வத்தம் சனாதனமான அஸ்வத்தம் ஊர்த மூலகான்னா இந்த சம்சார விரக்ஷத்துக்கு சம்சார இந்த படைப்புக்கு உலக வாழ்க்கைக்கு மூலமாக இருப்பது தூய உணர்வு மெய்ப்பொருள் அதன் மீது தான் இது கற்பிக்கப்படுகிறது தண்ணீரில் அலைகள் கற்பிக்கப்படுவதைப் போல நூலில் ஆடைகள் கற்பிக்கப்படுவது போல தங்கத்தில் நகைகள் கற்பிக்கப்படுவதைப் போல திரையில் சினிமா தெரிவது போல இப்படி கயிற்றில் பாம்பை போல சிப்பியில் வெள்ளியை போல காணலில் நீரை போல இந்த படைப்பு கற்பிக்கப்படுகிறது ஆக மூலம் இல்லாம வேர் இல்லாமல் மரம் இல்லை மெய்ப்பொருள் இல்லாமல் மாயப்படைப்பு இல்லை சத்து இல்லாமல் மிச்சை இல்லை சத்தியம் இல்லாமல் மிச்சை இல்லை அதனால் நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் மிச்சையில் இருக்கக்கூடாது நம்ம ஃபோக்கஸை மாற்றணும் நம்ம கவனத்தை மாறுறதில் இருக்கிறத விட்டுவிட்டு மாறாததில் மனசை மாற்றணும் மாறுவதும் மாறாததும் ஒரே நேரத்தில் நம்மால் அனுபவிக்கப்படுகிறது மாறாத பொருள் ஒன்று மாறுகின்ற பொருள் பல மாறுவது அநேக்கம் மாறாதது ஏக்கம் அத்வைத்தம் அக ஊர்த மூலகா அவாக்சாகான அர்த்தம் கிளைகள் புறத்தே தெரிகின்றன அவாக்ஷாகன கிளைகள் கீழானவை கிளைகள் கீழானவை அப்புறம் என்னது வேர்கள் மேலானவை அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் வேர்கள் மேலானவை காரணம் உயர்ந்தது காரணம் கண்ணுக்கு தெரியாதது காரணம் உயர்ந்தது காரணமின்றி காரியமில்லை காரியம் தாழ்ந்தது இந்த படைப்பு தாழ்ந்தது படைப்பிற்கு காரணம் உயர்ந்தது மாறுகின்ற படைப்பு தாழ்வானது தாழ்ந்தது அவக்குன்னா தாழ்ந்ததுன்னு அர்த்தம் சாக்கஹான்னா கிளைகள் ஆக இந்த சம்சாரத்தை ஒரு விரக்ஷத்தோட இது பண்றார் சங்கராச்சார சுரர் மூர்த்த மூலம்னா விஷ்ணோகோ பரமம்பதம் அங்க போல தத் விஷ்ணோகோ பரமம்பதம் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறது ஆக இது மாயையில் தொடங்கி அவ்யக்தாதி ஸ்தாவராந்தகா இந்த புல் வரைக்கும் உள்ளதெல்லாம் சம்சாரவா ஏன் விரக்ஷம்னு இதுக்கு பேர் வச்சாங்கன்னு சொன்னால் விரக்ஷ்ட விருஷ்டநாத் வினஸ்வரத்வாத் இதை வெட்டிவிடலாம் இந்த மாறுகிற இதை வந்து நம்ம வெட்டிவிடலாம் நம்ம இதோட அட்டாச்மெண்ட்டை விட்டுவிடலாம் நம்ம புத்தியை நல்லா இப்படி உட்காந்து குவாலிட்டியை டைம் கொடுத்து ஒழுங்காக பொறுமையாக படித்தா இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பற்ற நாம் அறிவால் நீக்கிடலாம் உள்ள பற்று உயிர் பற்று உடல் பற்று உலகப்பற்று உறவு பற்று பொருட்பற்று பதவி பற்று புகழ்பற்று எல்லா பற்றையும் நாம் அறிவால் வெட்டிடலாம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா ஏன் விரக்ஷம்னு பெயர் வைக்கப்பட்டதால் வெட்டப்படுவதால் மரம் வினஸ்வரத்வாத் ஆ ஊர்துவ மூலோவாக்சாக ஏஷோஸ்வத்த சனாதன மேலான மூலத்தை உடையதும் கீழான கிளைகளை உடையதும் அப்படின்னு படிக்கணும் இப்போ சாதாரணமாக ஊர்துவம்னா மேலே நிடுவோம் நம்ம வந்து சந்தியாந்திர சொன்னால் ஊர்துவாஜயினுமா அதராஜயினுமான்னு சொல்றே சாதாரணமாக ஒருத்தனம் இது என்ன பண்ணால் மரத்தை கிழா தலகிழாக போட்டான் படம் அதனால் இது இதெல்லாம் என்னெல்லாமோ கற்பனை பண்ணிலாம் அர்த்தம் சொல்கிறாங்க அசம்பிரதாய அர்த்தங்கள் அதில் என்ன அர்த்தங்கள்ல ஒன்று என்னென்னு கேட்டால் யாரோ ஒருத்தர் பார்த்தாராம் யாரோ ஒரு ரிஷி பார்த்தாராம் ஆற்றில் வந்து ஒரு மரம் வந்து விழுந்துருது தான் அவரோட கற்பனை ஒரு கவி கற்பனை பண்ணுற மாதிரி அவர் பார்த்தார் பற்றியா மரம் வந்து இப்படி இப்போ இன்னைக்கு இப்படி திரும்பி எடுத்தேன் விழுந்துருக்கு வேர் எல்லாம் மேல தூக்கின்னு இருக்கு மரம் இப்படி கிடக்கு இந்த இடத்துல காரணம் உயர்ந்தது காரணம் கண்ணுக்கும் கருத்துக்கும் புலப்படாதது காரணம் மேலானது சிறந்தது காரியம் கீழானது என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் இல்ல மரத்தோட வேறு மேலே கிளையெல்லாம் கீழேங்கிறது இந்த அர்த்தத்தில் சொல்லலை இது ஒரு எக்ஸாம்பிள் ஆக இந்த இடத்துல ஊர்த சப்தத்துக்கு அது என்னது ஸ்ரேஷ்டம் சிறந்தது மேலானது உயர்ந்தது அப்படிங்கிற அர்த்தம் ஒரு பெரிய கட்டடத்தில் பெரிய மேனேஜிங் டேரக்டர் கீழே இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒர்க் பண்ணுறவங்களாம் கிளர்க்கு மற்றவங்களாம் மேலே இருக்காங்கன்னு வச்சுங்க மாடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ கீழே இருக்கிறவர் வந்து உயர்ந்தவரா மேலே இருக்கிறவர் உயர்ந்தவரா ஒரு விவகாரத்துக்காக சொல்கிறோம் உயர்வேது தாழ்வேது தத்துவம் நீங்கள் தானே சொன்னீங்கன்னு சொல்லிடக்கூடாது இப்போ வந்து விவகாரத்தில் வந்து யார் உயர்ந்தவர்னா எம்டி கீழே இருந்தாலும் அவர் மேலானவர் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லவர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் மாதிரி மாற்றிக்க வேண்டிதான் அதனால் வேறு கீழே இருக்குதுங்கிறதுனால அது தாழ்ந்ததில்லை மரம் மேலே இருக்குங்கிறதுனால அது உயர்ந்தது இல்லை எது கீழ இருந்தாலும் அது உயர்ந்தது இங்கே அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு ஆ பிரம்மன் கீழ இருக்கா மேலே இருக்கா பிரம்மை வேத அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்ம தட்சிண தச்சோத்தரேனா அதோர்த்தஞ்ச பிரசுதம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் அப்படி உபனிஷத் சொல்கிறது பிரம்மன் முன்னாலையும் பிரம்மன் பின்னா பிரம்மைவேதது அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷ்ச்சாத் பிரம்ம தட்சிணதா பிரம்ம உத்தரேண அத பிரசுத்தம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் என்று முண்டகோபனிஷத் சொல்கிறது ஆஹா பிரம்மன் இல்லாத திசை திசைகளே பிரம்மனில் கற்பிக்கப்பட்டிருக்குன்னா பிரம்மன் எந்த திசையில் இருக்குன்னு எப்படி சொல்கிறது ஆஹா மேல கீழெல்லாம் கிடையாது இங்கே உயர்ந்ததுங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு இந்த சனாதனமான அஸ்வத்தம் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நீ வந்து இதையே ஃபோக்கஸ் பண்ணுறத விட்டுவிட்டு மூலத்தை கவனி ஆகினால களைய பார்க்காத வேற கவனிங்கிற மாதிரி அதை எப்படி கவனிக்க முடியும் வேற புரிஞ்சிக்க முடியும் இல்லாட்டி மரத்தை தோண்டணும் தோண்டெல்லாம் வேண்டாம் வெட்டவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அந்த மரத்தை வெட்டிவிடலாம் ஆனால் இந்த மரத்தை வெட்ட முடியாது வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தால் தானே வெட்டுறதுக்குங்கிற அப்பனா இவ்வளவு வாழ வேலான்னு எழுக்கிறீங்கன்னா உனக்கு உனக்கு லோக அந்த புத்தி அதுலேயே இருக்கிறதுனால அது இழுத்து சொல்ல வேண்டியிருக்கு வேற என்ன பண்றது இல்லை சங்கராச்சாரியரோட வாஷியத்தை பிடிச்சே சொல்றேன் நான் ஊர்துவம் மூலம் எது தத்து விஷ்ணோகோ பரமம் பதம் அஸ்ய இதி சோயம் அவதிவராந்தசாரவமூலம் ஊர்வம் மூலம் ஆச்சர் எத்து தோோ பரமம் பதம் ஊர்வமூலங்கிறத்துக்கு விஷ்ணுவின் பரமபதிர அயிதி சந்தம்சாரவத்துக்கு சயம் அவதிஸாவா மாய மாயையிலிருந்து புல் வரைக்கும் சம்சாரவ சம்சார வலகானது அயம் சம்சார விரக்ஷா ஊர்தூலா இந்த சம்சாரம் என்கின்ற மரமானது பிரம்மத்தை காரணமாக கொண்டது மேலான பொருளை காரணமாக கொண்டது அப்படின்னு அர்த்தம் ஏன் விரக்ஷம் என்று சொல்லப்படுகின்றதால் இந்த சம்சார விரட்சத்தை வெட்டிவிடுவதால் வெட்டுவதற்கான தன்மை அதில் இருப்பதால் அதற்கு விரக்ஷம் என்று பெயர் அப்புறம் அடுத்தது சொல்றார் வர்ணனை பாருங்க இந்த வர்ணனை தான் பெருசு சங்கராஜருடைய அத்புதமான வர்ணனை சம்சார விரக்ஷ வர்ணனை இங்கே பண்ணப்பட்டிருக்கு ஜன்ம மரண சோகாதி அநேக அனர்த்தாத்மகா பிரதிக்ஷணம் அன்னதா ஸ்வபாவகான் முதல்ல படிக்கிறேன் பொறுமையாக கேளுங்க அப்புறம் தமிழ் அர்த்தம் சொல்கிறேன் स्वभावः माया मरीचि उदक नगरादिवत दृष्ट नष्ट अवसानेच பிரதிணமஸ்வாவதுவத் திருஷ்டே விரத் அபாத்ம கதலீஸம்பார அனைபு திஞ்ஞாசு அனாரித்தம் தவ வேத்தனாரூலசார अविद्या-काम-कर्म-अव्यक्त-बीज-प्रभवः अपरब्रम्ह-विज्ञान-क्रिया-शक्ति-द्वयात्मक- हिरन्य-गर्भ-अंकुरहा सर्व-प्राणि-लिंग-भेद-स-कंधहा तृष्णा அவித காமக்கமியீஜ பிரபவ அபரபிரமவிக்கிரிசிவயாத்மக்கியராணிலிங்கேதாஜேகோத்தப்பீந்திரிவிஷய பிரால அங்குரஸ்மதியவி உபதேசபல யானபாதிஅனைக்கிரிசுபுஷ்ப अनेक प्राणी उपजीव्य जडीकृत दृढबद्ध सत्य சுகதுதனேக்காணி உபீவிய அனந்தஃல்திருஷ்ணா சலிளவச பிரூடஜீத்திருடபூல சத்நிசோகிரிபூத்த பட்சித்தீட பிரணிசுகூத்தர்ஷோகாத்தீத்தவாதித்தேலித்த हसित, रुदित, हा, मुंच, मुंच, इत्यादि, अनेक, शब्द, कृत, कृत, तुमुली, भूत, वेदांत, विहित, ब्रह्म, आत्म, असंग, हा, முஞஞ்ச முக்களீத்தவாத்திர ஆமன அசங்க உச்சேதம்சாரவ் அஸ்வத் காமக்கூரித்தச்சலஸ்ஸாவ இத அர்த்தம் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சாதாரணம் இல்லை இப்படி ஒரு பெரிய வர்ணனை இந்த சம்சாரத்தை வர்ணிச்சிருக்கார் ஒரு சன்னியாசி ஒரு சன்னியாசி வர்ணிச்சிருக்கார் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள படுத்தின பாடு இப்ப அவதாரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இத்தனை பண்ணியிருக்காருன்னா இத்தனை அவர் எழுதியிருக்கிற பாஷ்யத்தை படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பத்து ஜென்மா எடுத்து பத்து ஜென்மாவிலையும் பிரம்மச்சாரியாகவே சன்னியாசியாக இருக்கணும் நான் பத்து ஜென்மா குறைச்சி சொல்லிவிட்டேன் டோட்டலாக இதுக்கு டைம் கொடுக்கணும் அப்போத்தான் வந்து இதெல்லாம் அவரை வந்து புரிஞ்சிக்க முடியும் அதனால் அது மகா சமுத்திரம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு போக வேண்டிதான் ஒன்றும் பழ படிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு அர்த்தம் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் ஊர்வமூலோ வாக்கேஷோஸ்வாத்திரம் ஊர்வமூலோ வாக்ஷாஷோஸ்வன்ததேவிரம் திரம்ததேவியோக்ஸே ததுநாத் கஷன ஏதன்மோகாதி அனை அனாத்மக்கெப்டி சொல்கிறது நரப்பு முதுமாவ் சோகம் முதலான அநேக அனர்த்தங்களை தன்மையாக கொண்டது இந்த உலக வாழ்க்கை என்பது பிறப்பு இறப்பு முதுமை இந்த முதுமையைத்தான் ரொம்ப வர்ணனை பண்ணுறாங்க ஓல்டேஜை தான் ரொம்ப சொல்கிறது கிருஷ்ணராக அடிக்கடி ஜராமரண மோக்ஷாய மறுபடியும் பிறந்தால் ஓல்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பிறவி இருக்குமான்னு கேட்டால் பிறக்கத்தயார் ஆனால் இந்த வயசான காலம் மாத்திரம் வரப்படாது அது நடக்குமா என்ன பண்ணுறது இளமையை அனுபவிச்சா முதுமையை அனுபவிச்சு தான் ஆகணும் என்ன பண்ணுறது தெரில புலி மாதிரி பயமுறுத்துறதுங்கிறார் இப்போது கொஞ்சம் நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கிறவனுக்கு இந்த வயசானவங்களெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் இன்னும் பத்து வருஷத்தில் வந்துருமே பத்து பன்னெண்டு வருஷத்தில் நமக்கும் இது வந்துருமே அது மாதிரி இந்த புலி வந்து அங்கே நின்றுட்டு உருஉருங்கிறது பாருங்கோ அது மாதிரி இருக்கா அந்த முதுமை வியாக்ரீவ திஷ்டதி ஜராங்கிறார் முதுமை எப்படி பயமுறுத்துமா ஜன்மம் ஜென்ம ஜரா மரணம் அப்புறம் சரி அது வரைக்குமா கொஞ்சம் நிம்மதிச்சு சரி முதுமை வரட்டும் இருக்கட்டும் கவலை இல்லாமல் இருக்கப்படாதானா ஓயாத எல்லாம் என்னெல்லாமோ விதம் விதம் புதுசு புதுச்சா இருந்தாலே எனக்கு வர வர கவலையா இருக்கு சுவாமிஜினா ஒரு கவலையும் வர்றதே இல்லை ஒரு கவலையும் வர்றதே இல்லைன்னு ஒரு கவலையா இருக்குதா வந்துருவோம் ஜென்ம ஜனனா மன சோக அனர்த்தம் இருக்கு அதாவது அனர்த்தாத்மக்காங்கிறார் அனர்த்தத்தையே அப்பிரயோஜனம் இந்த வாழ்க்கையில் என்ன யூஸ்ன்னு பார்த்தா ஒன்றுமே தெரியல வேதாந்தம் படித்தோம் இதோ ஞானம் கிடச்சிதான் சம்சாரத்தில் என்ன சாரம்னு ஒரு கேள்வி இருக்குது பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாவில் சம்சாரத்தில் என்னப்பா சாரம்னா ஒரே சாரம்தான் இது என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுறோம் பாரு அதுதான் சாரம் தான் இந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு வஸ்து இருக்குது நமக்கு ஏதாவது யோசிக்கிறதுக்கு ஒரு வஸ்து வேண்டாமா அதுதான் அதனால் சம்சாரத்தில் என்னென்ன சம்சாரத்தை விசாரம் பண்ணுறது தான் சம்சாரத்தில் வாழ்க்கைன்னு அர்த்தம் சம்சாரத்தில் விசாரம் பண்ணுறது ஒன்று தான் சம்சாரத்தோட சாரம் சரி பிரதிக்ணம் அந்நாஸ்வபாவத்திலையும் மாறுபடுறது அப்புறம் மாயா மரீச்சி உதக கந்தர்வ நகராதிபத்து திருஷ்ட நஷ்ட ஸ்வரூபத்தை பார்த்து போது காணாம போயிடுவான் நேற்று கூட சாயங்காலம் நல்லா தான் இருந்தார் அவர் நல்லா தான் இருந்தார் இப்ப எங்க இருக்காரு நாளைக்கு ரெண்டாவது நாள் இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பார் என்று நாளைக்குங்கிறதே கொஞ்சம் அதிகம் ஓவரா சொல்லிட்டார் இன்றைக்கு இருந்தார் காலம்பரை இருந்தான் சாய்மால இன்றைக்கு இருந்தாரை நாளைக்கு இருப்பர் என்று என்னவோ திடம் இல்லையென்னு பாடுறார் தாய்மானவர் இனியேது உம எனக்கு உமது அருள் வருமோ என்று எண்ணி ஏங்குதே நெஞ்சம் உன்னோட அருள் என்ன வருமா எப்போ வருமோன்னு ஏங்குதே நெஞ்சம் இன்றைக்கு இருந்தாரை நாளைக்கு இருப்பர் என்று என்னவோ திடம் இல்லையே அநியாயமா இந்த உடலை நான் என்று வரும் அந்தகருக்கு ஆளாக்கவோ தனியாயமாக இந்த உடம்பை போய் நான் வர்ற அகங்காரத்துக்கிட்ட கொடுத்து மாட்டின் இருக்கேன் ஆளாக்கவும் சரி ஆக இந்த பாட்டெல்லாம் நிறைய இருக்குது அது இங்கே இவரோடதை படிச்சுருவோம் மாயா மரீச்சி அதாவது மாயா மா மாதிரி இருக்குது இந்த வாழ்க்கை காணலில் தோன்றும் நீர் போலும் கந்தர்வ நகரங்கள் போலும் தோன்றுவதும் அப்புறம் என்னது அழிவதும் தோன்றுகிறது அழிகிறது திருஷ்ட நஷ்டம் ஆவதுமான ஸ்வரூபம் உள்ளதுமாக இருக்குது பற்றி அது மாத்திரம் இல்லை விக்ஷபத்து அபாவாத்மக்காக ஒரு மரம் இருந்தது அங்கே ரெண்டு தென்னை மரம் இருந்து இன்றைக்கி காணும் வெட்டிவிட்டோம் ஏன்னா அதுக்கு அங்கே ஒரு இடம் வரப்போகிறது அதுக்காக வேண்டிய என்ன ஆச்சுன்னா வெட்ட முடிஞ்சது வெட்டி விட்டோம் இன்னொரு இடத்துல பத்து மரம் வச்சுட்டோம்னு அது வேறு விஷயம் ஆக இது வெற்றணுமா வெ எடுக்க வேண்டியிருக்கு விக்ஷபத்து அபாவாத்மகா மரம் போன்று இல்லாமலும் போய்விடும் அபாவாத்மகா கதலி ஸ்தம்பவத்து நிசாரஹா கதலி ஸ்தம்பம்னா என்னது வாழத்தண்டு வெங்காயம் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா சங்கராஜரை சொல்கிறார் வாழத்தண்டை உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி இந்த வாழ்க்கையில் ஒரு சாரமும் இல்லை கதலி ஸ்தம்பவத்து நிசாரஹா அநேகசத பாக்கண்ட புத்தி விகல்ப ஆஸ்பதா இது இந்த மரத்துக்கு அடியில் நிறைய பேர் மரத்துக்கு நிழல் நிறைய பேருக்கு நிழல் கொடுக்குறது என்னென்னா நிறைய ஆளாளுக்கு என்னெல்லாமோ திங்க் பண்ணுறாங்கிற ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஏகப்பட்ட ஃபிலாசபி இருக்குது ஆக என்ன சரியான ஃபிலாசபி இல்லாமல் நிறைய அந்த காலத்தில் அப்படிலாம் அபிப்பிராயங்கள்லாம் நிறைய உண்டு இன்னும் மூடத்தனமான மதங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும் இப்பவும் நிறைய இருக்கேன் இல்லை அநேக சதபாக்கண்ட புத்தி விகல்ப ஆஸ்பதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அநேகம் பாஷண்டர்கள் பாஷண்டர்கள்னால் வேதத்தை ஒத்துக்கிறவங்க வேதத்தை ஒத்துக்காதவங்க அவங்கவங்க சுய புத்தினால் கற்பிக்கிறது செய்யப்படும் விகல்பத்துக்கு இருப்பிடமானது இந்த வாழ்க்கை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தாட்ஸுக்கு இடம் கொடுக்குற இந்த லைஃப் அப்படிங்கிறார் பல்வேறு வகையான கருத்துக்களுக்கு இடம் கொடுக்கின்ற இந்த வாழ்க்கை தத்துவத்தை அறிய விரும்புபவர்களாலும் கூட இது இத்தகையது என்று தீர்மானம் செய்ய முடியாதது இது ஒண்ணு இப்படிப்பட்டதுன்னு தீர்மானம் பண்ண முடியாது ஏன் இந்த வாழ்க்கை வந்தது சொல்ல முடியாது தீர்மானம் பண்ண முடியாது தத்துவ விஜிக்யாசுபிஹி அனிர்தாரித்த இதம் தத்துவத்தை அறிய முற்படுபவர்களாலும் இந்த படைப்பை பற்றி இன்னதென்று வரையறுத்து கூற முடியாததாக இருக்கிறது அப்படிங்கிறது வேதாந்த நிர்தாரித பரபிரம்ம மூல சாரஹா வேதாந்த சாஸ்திரத்தினால் மட்டுமே மூலத்தை சொல்லி இதற்கு மூலமான ஆதாரத்தை சொல்லி இந்த படைப்பை நீக்குகிற காரியத்தை செய்கிறது ஆகவே அதுதான் இந்த படைப்பில் சாரம் இந்த படைப்பில் நமக்கு சாரமாக இருக்கிறது வேதாந்தம் படிக்கிறதுங்கிற வேதாந்த நிர்தாரித பரபிரம்ம மூல சாரகா சாரம் வாழமரம் போல வலுவற்றதுன்னு விட்டார் வாழமரம் போல வலுவற்றதும் கதலி ஸ்தம்பவத்து நிஸ்ஸாரா நூற்றுக்கணக்கான அநேகம் பாஷண்டர்கள் புத்தியினால் செய்யப்படும் விகல்பம் சாஸ்திரங்கள்லாம் பின்ன பின்ன சாஸ்திரங்கள் அப்புறம் தத்துவவாதிகளால் சிருஷ்டியை வந்து கிளாரிஃபை பண்ண முடியறதில்லை அப்படிப்பட்ட சிருஷ்டி இது ஆனால் வேதாந்தத்தினால் பரபிரம்மஸ்வரூபத்தை சாரமாக உடையது வேதாந்தத்தில் என்ன பண்ணுறோம் படைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் படைப்பின் மூலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் படைப்பை ஆராய்வதா படைப்பின் மூலத்தை ஆராய்வதா படைப்பில் இருக்கிற பல்வேறு விஷயமானது இருக்குது இப்போ இருக்கிற சைக்காலஜி என்ன பண்ணுறது சைக்காலஜி என்ன பண்ணுன்னுட்டா இந்த நோய் அந்த நோய் மனநோய்க்கெல்லாம் பேர் வச்சு அதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டுருப்பாங்க மூலம் என்னது நான் நான் மனதோடு தொடர்புடைய அதை தான் நம்ம பேசுவோம் மனசில் இருக்கிற வியாதிக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு மூலத்தை பற்றி தெரிஞ்சு நிட்டமுன்னா மனோவியாதிக்கு முக்கியத்துவம் எல்லாம் அது எப்படி கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுப்போம் அது புரிஞ்சுக்கணும் தான் அது மாதிரி இந்த படைப்பை போய் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு ஒருத்தர் இப்போ வந்து ஸ்கூல் காலேஜில் படிக்கிறவங்கெல்லாம் ஒரு ஒரு இதை எடுத்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்துன்னு படிக்கிறாங்க அவங்க படைப்பிற்கு மூல காரணத்தை படிக்கிறவங்க இருக்காங்களான்னு தெரியாது ஆனா இங்கே வேதாந்தம் என்றது படைப்புக்கு மூல காரணமானது நிச்சயிக்கப்பட்டதுங்கிறார் சங்கராச்சாரியர் வேதாந்த நிர்ந்தாரித பரபிரம்ம மூல சாரஹா தத்துவ விஜிஜ்ஞாசுபி அநிர்தாரி தத்துவா அவர்களால் இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியல வேதாந்தத்தில் இப்படிப்பட்டதுன்னு சொல்லப்படுவதாக இந்த சம்சாரம் இருக்கிறது அவித்யா காம கர்ம அவ்வக்தபீஜ பிரபவஹா இது எதிலிருந்து இந்த சம்சார விரட்சம் தோன்றியதுன்னா அறியாமை ஆசை செயல் முதலான தன்மைகளிலிருந்து தோன்றியது அவித் தேமம் கர்மம் அவ்வியம் மாயா இவையாகிய விதையிலிருந்து உண்டானது என்னது பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜெகதிதம் சொல்கிறோம் இல்லையா அதேதான் ஆகையினால இந்த அவமகர்ம அவ்வியக்தீஜப்பிரபவகா அதிலிருந்து வெளிப்பட்டது அபரபிரம்ம விஜான கிரியாசக்தி துவயாத்மக ஹிரண்ய கர்ப்ப அங்குரஹா சமஷ்டி புத்தி தான் இதுக்கு மொளைங்கிறார் இப்போ வெதை என்னது மாயா நீங்கள் சிம்பிளாக வச்சுங்கோ மாயா ஆனால் சங்கராஜர் மூணு சொல்கிறார் அறியாமை ஆசை செயல் மாயை இத்தனையும் சேர்த்துக்கிறார் எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து இதுதான் இதுக்கு விதை இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் வந்து அபரபிரம்ம விஜான கிரியாசக்தி இதில் இதை கொஞ்சம் சாஸ்திரத்தையும் கொண்டு வர்றார் சமஷ்டி புத்தி இதுக்கு வந்து மொழை அப்படின்னு சொல்கிறது சமஷ்டி சூக்ம சரீரம் ஆனால் அதுக்கு ஒரு கருத்தை சொல்கிறார் நம்ம வந்து வேத சாஸ்திரங்கள் எல்லாம் ஹிரண்ய கர்ப்ப உபாசனைக்கு பேர் அபரபிரம்ம உபாசனை அப்படின்னு பேர் அது வந்து தியானம் பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் ஆக விஜான கிரியாசக்தி துவயாத்மகா விஸ்வரூப பூஜை விஸ்வரூப உபாசனை அதெல்லாம் சமஷ்டி சூக்ம சரீரத்தை மனசில் வச்சுது அந்த ஹிரண்ய கர்ப்பந்தான் இதுக்கு மொழை சர்வப்பிராணி லிங்க பேத ஸ்கந்தா சர்வப்பிராணி லிங்க சரீரபேதம் இது ஸ்கந்தம் என்னதுன்னா நடு ஸ்கந்தம்னு சொன்னால் நடு தடிச்சிருக்கு பாருங்கள் இங்கே ஒரு தேக்கு மரம் பார்த்தேன் நல்ல தடிச்சிருக்கு அந்த அந்த பில்டிங் கிட்ட அது மாதிரி என்னதுன்னா வேற்றுமை பல்வேறு மனங்கள் பல்வேறு மனங்கள் என்னும் வேற்றுமையால் தடித்திருப்பதும் அப்படிங்கிறார் பல்வேறு மனங்கள் மதங்கள் இல்லை பல்வேறு மனங்கள் என்னும் வேற்றுமைகளால் தடித்திருப்பது எல்லாரோட சூக்ம சரீரத்தினால் தடிச்சிருக்கான் தடித்திருப்பதும் அப்புறம் என்னதுன்னா அப்பப்போ புது புது ஆசை வந்துகிட்டே இருக்கு இல்லையா அதுதான் இதுக்கு தண்ணியான் இந்த மரத்துக்கு புது புது ஆசை வந்து அப்பப்போ ஆசைப்படுறதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோமே ஆசைகளே இதற்கு தண்ணீர் ஒரு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இவர் எப்படி எழுதுறார் திருஷ்டா இன்னும் இன்னொரு இடத்துலையும் சொல்லப்படுறார் ஜல ஜல ஆசேக உத்பூத்த தர்பா சர்வ லிங்க ஷரீர பேத ஸ்கந்தா ஸ்கந்தகா போட்டுட்டார் பேதஸ்கந்தா பேதஸ்கந்தா கிளைகள் நான் நடுமரம்னு சொல்லிவிட்டேன் நடுமரம் இல்லை அங்கங்கே தடிச்சு தடித்து நிறைய இருக்கு கிளைகள்லாம் இந்த கிளைகள்லாம் லிங்க சரீரமாக ஒரு மரத்தை போட்டு படம் போட்டு இதெல்லாம் ஒன்று எழுதணும் ஒரு சார்ட்டு மாதிரி போட்டு உட்காந்து எழுதணும் இதுதான் சம்சார விர்சம் சங்கராச்சாரியார் வர்ணிக்கிற சம்சார விரங்கிறது இதுதான் பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் முடியுமா பார்ப்போம் ஆஹ திருஷ்ணாஜல சர்வ பிராணி லிங்க பேதஸ்கந்தா பல்வேறு மனங்களாகிய கிளைகள்ங்கிற நான் நடு தடின்னு சொல்லிட்டேன் இந்த இடத்துல சொல்ற ஆசையினால தடிச்சு போயிருக்க தர்பகன்னா கொழுப்பேர்னதுன்னு அர்த்தம் தர்பகங்கிற வார்த்தைக்கு ேறி கிடக்கு இந்த மரம் எதனால என்ன பல்வேறு வகையான ஆசைகளால் தர்பகாங்கிற பதத்துக்கு கொழுப்பேர்னதுன்னு அர்த்தம் திருஷ்காமனை ஆகிற ஜலத்தின் நனைவு மூலம் ஏற்பட்ட கொழுப்பை உடையதும் அப்புறம் வந்து என்னது புத்தீந்திரிய விஷய பிரபால அங்குரஹா அங்கங்க கொழுந்து விடுறது அது என்னது ஞானேந்திரியத்துக்கு விஷயங்களாம் ஞானேந்திரிய விஷயங்கள் தான் இதில் கொழுந்து சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் புதுசு புதுசாக அனுபவிச்சுட்டே இருக்கோமே புதுசு புதுசாக அனுபவிக்கிற திருப்தி இல்லாமல் புதுசு புதுசாக அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே அதுதான் உற்பத்தியுடையது பிரபால அங்குரஹான்னு சொன்னால் தளிர்கள்னு அர்த்தம் புத்தீந்திரிய விஷயம் புத்திந்திரியம்னா ஞானேந்திரியம் விஷயம்னா சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் அதுதான் தளிர்களாம் இதுக்கு அப்புறம் ஸ்ருதி ஸ்மிருதி நியாய வித்யா உபதேச பலாஷகா அது இலையாகிறது இல்லையா இந்த இலை என்னதுன்னு கேட்டால் வேதங்கள் ஸ்ருதி ஸ்மிருதி நியாயம் நியாயம்னா தர்க்க தர்க்கசாஸ்திரம் வித்யா உபதேசம் டீச்சிங் இது மாதிரி பாடங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கே அதனால தான் அது இலையாக மாறுதான் இலையாம் யஜத தான தப ஆதி அநேக கிரியா சுஷ்பகா யம் தானம் தவம் என்கிற புஷ்பங்கள் சுகதுக்க வேதன அநேக ரசகா இன்பம் துன்பம் வேதனை என்று பல்வகையான சுவை சுவைகள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுவைகள் பிராணி உபஜீவிய அனந்த பலகா விடாம மாறி மாறி பலன்களை அனுபவிச்சு கொண்டே இருக்கோமே அதுதான் பழங்குற திருட ஜத்தும் பொறுமையா நிறைய சொல்லணும் அந்தந்த பலனில் ஆசை இருக்கான் அந்த ஆசைங்கிற ஜலத்தினால வளர்ந்துருக்கு முதல்ல இத பற்று ஆசைன்னெல்லாம் போட்டுக்கணும் மாத்தி போட்டுக்கணும் வளர் வளர்ந்தது அப்புறம் சாத்திகம் ராஜசம் தாமசங்கிறதுனால கலந்திருக்கு கர்ம வாசனை நன்கு ஊரின சிறிய வேர்களை உடையதும் அங்கே சொல்கிறார் அதஷ்ட மூலானி அனுசந்ததானி கர்மானுபந்தினி அதான் இங்கே சொல்கிறார் அவசேக பிரரூட ஜட்டீகிருத்த திருட பத்த மூலகா சல்லி வேர்ன்னு அர்த்தம் நிறைய சல்லி வேர் என்னதுன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கர்மாக்களை பண்ணிகிட்டே இருக்கிறது தான் இருக்கு இல்லையா வேர் அப்புறம் என்னது சத்தியநாமாதி சப்தலோக பிரம்மாதிபூத பக்ஷிகிருத்த நீடகா நிறைய மரத்தில் கூடுகிறான் அது என்னதுன்னா பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகோலோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் சப்தலோகங்கள் ஏழு லோக்கங்கள் ஆக அந்த ஏழு லோக்கங்கள் தான் பக்ஷிகளுடைய கூடு கூடு பிராணி சுகதுக்க உபூத்த ஹர்ஷ சோக ஜ ஜாத்த நிறிய கீத அதெல்லாம் போயிட்டு இருக்குது அதில் என்ன கூட்டிலாம் என்ன இருக்குது பட்சிகள்லாம் இருக்குது அந்த பட்சிகள் தான் ஜீவர்கள் அந்த அந்த பிராணிகளுடைய சுகதுக்கம் கூட்டை உடையது உயிர்களுடைய இன்பம் துன்பம் இவைகளால் உண்டான சுகதுக்கம் அதனால் உண்டான மகிழ்ச்சி வருத்தம் அதனால் என்ன பண்ணுற மகிழ்ச்சினால ஏற்படுற டான்ஸு வாய்பாட்டு அதுதான் சொல்கிறார் உத்பூத்த ஹருஷ சோக ஜாத்த நிறிய சந்தோஷம் வந்தால் குதிக்கிறான் நிறம் கீதம் பாட்டு வாதித்திரம் வாத்தியம் அப்புறம் ஷ்வேலித்த சத்தம் போடுறது ஒரே காட்டு கூச்சல் போடுறாங்கன்னா இல்லையா மரத்துலாம் சத்தம் ஒரு மாதிரி அதை ஒரே கிக்கி விக்கி விக்கி விக்கின்னு கத்துறது அது மாதிரி வாழ்க்கையிலேயே நம்ம அப்பப்போ புலம்புறோமா ஓன்னு கத்துறோமா இல்லாமல் தாங்க முடியாமல் ஆ பட்சிகள் போடுற சத்தம் மாதிரி தான் இருக்குது நம்முடைய சத்தங்கள் அப்படிங்கிறார் ஆக துமுளி பூத்த மகாரவஹா அதனால் இந்த இறைச்சல் போடுறது கையை தட்டுறது ஷ்வேலித்த ஆஸ்போட்டித்த ஹசித்த ஹசித்தனா சிரிக்கிற ஆக்ருஷ்ட கோவப்படுறது தட்டுறது அப்புறம் ருதித்த அழருது ஹாஹா முஞ்ச முஞ்ச கடவுளே என்ன விட்டுடு அப்படின்னு புலம்புறோம் இல்லையா விடுவிடுச்ச இத்தியாதி அநேக சப்த கிருத்த தூமுலி பூத மகாரவா ஐயோ விடுவிடு என்றதாதி ரூபமாயிருக்கிற பல சப்தங்களால் விருத்தி செய்யப்பட்டதும் நெருக்கமானதும் வேதாந்த விஹித்த பிரம்மாத்ம தரிசன அசங்கசஸ்திர கிருத்த உச்சேதா வேதாந்தத்தினால சொல்லப்பட்ட உபதேசிக்கப்பட்ட எல்லாம் ஒன்று அப்படிங்கிற அந்த பிரம்மாத்ம தரிசனத்தினால இதில் இருக்கிற அந்த வேற்றுமையை வெட்டிடுறோமா அசங்கசஸ்திர கிருத்த உச்சேதா ஏஷஹா சம்சாரவ்ஷா வர்ணம் என்ன பண்ணது எனக்கு திருப்தி இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அந்த திருப்தி இல்லைங்கிறதும் சம்சாரம்தான் அதிருப்தி வந்தாலும் அது மாத்திரம் ஏமி அதுவும் சம்சாரம் தான் ஆகினால் இது இவ்வளோ இந்த வாழ்க்கையில் நம்ம அனுபவங்கள் எல்லாம் ஒரு சேர்த்து பார்த்துங்க ஒரு மரம் எப்படி இருக்குதுன்னு கற்பனை பண்ணிகிட்டே இருக்கணும் மரத்தையே தியானம் முடிச்சுட்டு இருக்கணும் இந்த மரமாகவே இந்த உலக வாழ்க்கையே இது பண்ணணும் பிரம்மாண்ட பெரிய மகா அந்த விரக்ஷத்துக்குள்ள இந்த மகா விரட்சத்துக்குள்ளே ஒரு போர்ஷன் ஒரு மரத்துக்குள்ளே எத்தனை நிகழ்ச்சிகள் நடக்கிறதுன்னு பார்த்துருக்கணும் அதை வச்சு தான் இதெல்லாம் சொல்லணும் மரம்னா இலைகள் இருக்குது புஷ்பங்கள் இருக்குது இருக்குது பட்சிகள் அது சத்தம் போடுறது அதுலேயே வந்து கூடிக்கிறது கொலாவிக்கிறது சண்டைப்படையெல்லாம் இருக்கே அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது இந்த மந்திரம் சொல்லுகிறது ஆஹா ஊர்துவ மூலோவாக் ஷாக்கா யேசோஸ்வத்த சனாதனா அஹா இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க அஹா பிரம்மம் ஜகத் பிரம்மம் ஜகத் இந்த ஜகத்துங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த சம்சாரம் அதுதானே முக்கியம் நமக்கு பிரம்மைவ சத்தியம் ஜகத் மித்யா அதுதானே நம்ம பாடம் அதுக்கு புரிஞ்சுக்கணும் அப்போ பிரம்மனை வந்து புரிய வைக்கிறதுக்காக சாஸ்திரம் இப்படிலாம் பேசுகிறது அப் பிரம்மன் இருக்கு ஜெகத் இருக்கு பிரம்மன் மாராத பிரம்மன் அனாதி ஜகத்து அநாதி பிரம்மன் சத் ஜகத்து பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்ட உண்மையன்றும் பொய்யென்றும் சொல்ல முடியாத மித்யா பிரம்மன் நிர்விகாரம் இந்த ஜகத் சவிகாரம் ஜெகத் சபிகாரம் ஜெகத்துன்னு சொல்லுங்கோ சம்சாரம்னு சொன்னாலும் ஜகத்துன்னு சொன்னாலும் ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க இந்த உலகத்துக்கு இஸ் சம்சார் அப்படிதான் சொல்லுவோம் இஸ் சம்சார் அப்படிதான் சொல்கிற பழக்கம் ஆகையினால இந்த ஜகத்துக்கே பேர் சம்சார் சம்சாரம்ங்கிறது எத்தனையோ அர்த்தம் இருக்குது அதில் இது ஒன்று மலையாளத்தில் சம்சாரம் ஆ அதுலேருந்து பேசினு என்ன சம்சாரம் வந்துடும் அர்த்தம் நம்ம ஊரில் ஒய்ஃபுக்கு பேர் சம்சாரம் இங்கே இந்த பக்கத்தில் கிராமங்கள்லாம் என்னென்னா அவர் பெரிய சம்சாரின்னு சொன்னால் பெரிய லேண்ட்லாட்னு அர்த்தம் இந்த ஏரியாவில் இந்த பக்கத்துல எல்லாம் அவர் பெரிய சம்சாரிங்க சமுசாரியும்பா சமுசாரி சா முரி சமுசாரின்னா என்ன அர்த்தம்னா நிறைய நிலம் வச்சிருக்காரு அவர் பெரிய சமுசாரிங்க அப்பசாரங்கிறது என்னெல்லாம் அர்த்தத்தில் இருக்கு நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லி மறுபடியும் பிறந்து பிறந்து சாகரத்துக்கு பேரு சம்சாரம் புனரபி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜஷரேஷயனம் இக சம்சாரே ஆஹ் சம்சாரம்னா பிறந்து பிறந்து இறக்கிறது அதுக்கு பேரு சம்சாரம் பேசுறதுக்கு பேரு சம்சாரம் உலகத்துக்கு பேரு சம்சாரம் மனைவிக்கு பேரு சம்சாரம் விவசாயத்துக்கு பேரு சம்சாரம் ஆனா இந்த சம்சாரம் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு பேருக்கு முக்தன் அசம்சாரி முக்தன் இப்ப ரெண்டு விஷயத்தை சொல்றார் சைத்தன்யம் ஜகத் இல்லைங்க சைதன்யம் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ்ன்னு போடுங்க தப்பு இல்லை கான்ஷியஸ்னஸ் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் ஆக பிரம்மம் ஜகத்து இதுவும் அனாதி இதுவும் அனாதி இது நிர்வீக்காரம் இது சவிகாரம் இது என்னது இது காலாத்தீத்தம் இது காலத்துக்கே காலமயமாக இருக்கிறது இது காலத்தை கடந்தது பிரம்மம் காலமயமாக இருப்பது ஜகத்து ஒரே காலம் தானே இருக்குது இது வந்து வரையறைக்கு உட்படாதது இது பல்வேறு விதமான வரையறைகளை உடையது இப்படியே சொல்லிகிட்டே போயிடலாம் இது அன்லிமிட்டெட் இது லிமிட்டட் லிமிட்டட்னா என்ன தான் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸை வச்சுன்னு இருக்கு எதுலையுமே திருப்தி இல்லாத வாழ்க்கை தான் இது ஆக இந்த சம்சாரத்தை என்ன பண்ணணும்னா இந்த பிரம்ம ஜானத்தினால் சம்சாரத்தை நீக்கணும் இவர் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஊர்த மூலோவாக்சாக யேசோஸ்வத்த சனாதனஹா புல் ஸ்டாப் இந்த உலக வாழ்க்கையானது ஓயாது மாறிக்கொண்டிருக்கின்ற தன்மையை உடைய இந்த உலக வாழ்க்கையானது மெய்ப்பொருளை மூலமாக கொண்டது நாம் மெய்ப்பொருளையே கவனிக்க வேண்டும் ததேவ சுக்கரம் அதுவே தூய்மையானது அதுவே மெய்ப்பொருள் ததேவ அமிர்தம் அதுதான் மோட்சம் அதுதான் மரணமற்ற தன்மை உடையது ததேவோ அமிர்த முச்சத்து அதில் தான் எல்லா உலகங்களும் ஒடுங்கி இருக்கின்றன தஸ்மின் லோகா ஸ்ருதா சர்வே அதற்கு வேறாக ஒன்றும் இல்லை தது நாத்தேதி கஷ்டனை ஆகையினால நம்முடைய கவனமெல்லாம் இப்போ வர்ணிக்கிற மாதிரி வர்ணிச்சுட்டோ ஆகையினால இது வேண்டாம் இது வர்ணனை இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற நன்மை தீமையை வர்ணனை பண்ணி அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா இப்படிலாம் வர்ணனை பண்ணதுக்கு பிறகு அதில் ருச்சி ஏற்படாது ஏற்படக்கூடாது அதில் இது எல்லாம் வந்து இது நமக்கு வந்து லாபம்னால் நஷ்டம் இருக்குது பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ்லேருந்து நம்ம வெளியில் வந்தால் தான் நிம்மதி கடந்து வரணும் இதுக்குள்ளே மாட்டிக்க கூடாது இருந்தாலும் நாம் அதில் சிக்கிக்கக்கூடாது இந்த உடம்பு இருக்கும் மனசு இருக்கும் நான் அதில் இருக்கக்கூடாது ரொம்ப கடினமாக தான் தோணும் ஆனால் இதுதான் முக்திக்கு வழி சுவாமி சிம்பிளாக ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சிம்பிளும் கிடையாது டஃபும் கிடையாது ரொம்ப என்ன சொன்னாலும் சரி இதுக்கு வந்து தான் ஆகணும் இந்த படிப்பு படிச்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது வேறு எதா வழி இருக்கா மோட்சத்துக்குன்னா நானே பந்தாவித்தியத்தையன் ஆயங்கிறது வேறு வழி இல்லைங்கிறது நாழிபாபவ சகன சீரியவை தேஜஸ்வினாவை ஓம் அய்யூ நிந்த அனந்தமாண்டயி உய முநும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி